வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் முதல் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஆண்டு போர்ச்சுக்கல் ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது நான்காம் ஜோவாவோ மன்னரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தெற்கு அரைக்கோளத்தின் முதலாவது சுரங்க ரயில் சேவை பிரேசிலின் போனஸ்ஐரிஸ் நகரில் ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதலாவது பால்கன் போரையடுத்து துருக்கியிடம் இருந்து சுயாட்சி பெற்ற கிரீட் கிரேக்கத்துடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐஸ்லாந்து டென்மார்க் முடியாச்சியின் கீழ் சுயாட்சி உரிமை பெற்றது 1924 தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எஸ்டோனியாவில் கம்யூனிச புரட்சி தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசு விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிகாகோவில் பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் உட்பட தொண்ணூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அண்டார்டிகா கண்டத்தில் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தவும் அக்கண்டத்தை அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காங்கோ நாட்டு அதிபர் பத்ரிசு லுமும்பா அவர்கள் இராணுவ தளபதி மொபுட்டுவினால் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இந்தோனேஷியாவின் மேற்கு நியூ கினியில் மேற்கு பப்புவா குடியரசு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நாகாலாந்து இந்தியாவின் பதினாறாவது மாநிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் எல்லை காவல் படை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய இராணுவம் காஷ்மீரின் ஒரு பகுதியை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பப்புவா நியூ கினி ஆஸ்திரேலியாவிடமிருந்து சுயாட்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எய்ட்ஸ் நோய்கொல்லி அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது செயற்கை இருதயம் யூட்டா பல்கலைக்கழகத்தில் பார்னி கிளார்க் என்பவருக்கு பொருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏகபோக அதிகாரத்தை அகற்ற கிழக்கு ஜெர்மனி நாடாளுமன்றம் அதன் அரசியல் அமைப்பை திருத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் அதிபர் கொரசுன் அக்கினோவை பதவியிலிருந்து அகற்ற எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு உக்ரைன் வாக்காளர்கள் சோவியத்திடமிருந்து உக்ரைன் முற்றாக வெளியேற வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் ரன்வீர் சேனா என்ற அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி மூன்று தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கொத்தபைய ராஜபக்ஷ மீது கொழும்பில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் அவர் காயம் எதுவுமின்றி தப்பினார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு காக்கா காலேல்கர் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சாமி சிதம்பரனார் தமிழக இதழாளர் எழுத்தாளர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வைமு கோதை நாயகி தமிழக புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யோகி ராம் சுரத்குமார் இந்திய ஆன்மீக துறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேதா பட்கர் இந்திய சமூக ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உதித் நாராயண் இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஜுன ரனதுங்க இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெருங்காவூர் ராஜகோபாலச்சாரி இந்திய நிர்வாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜிஹெச் ஹார்டி ஆங்கிலேய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டேவிட் பென் குரியன் இஸ்ரேல் நாட்டின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசேதா கிருபலானி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மங்காராம் உதராம் மல்கானி சிந்தி மொழி அறிஞர் விமர்சகர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜயலட்சுமி பண்டிட் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எல்லிஸ் ஆர் டங்கன் அமெரிக்க இயக்குனர் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தேவேந்திர லால் இந்திய புவி இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விக்கிரமன் தமிழக பத்திரிகையாளர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இன்குலாப் தமிழக கவிஞர் சொற்பொழிவாளர் நாடக ஆசிரியர் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாடுகளின் குடியரசு தினம் இன்று போர்ச்சுக்கல் விடுதலை தினம் பனாமா நாட்டில் ஆசிரியர் தினம் மேலும் உலக எய்ட்ஸ் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை